द्वैतं द्वैतं அதுவைத்தொன்னோக்கனோய்மிச்சித் சனசோஹியமாவே ஆமசத்த यदा அமனாஸ் தாதி கிராஹ் ஃபாவே தக்கல்மம் ஜானம் ஜேயா பி பிரே ேயமம் நம் அபுதீத்த மனசல் ஹீமார சூய சுஷு த ி சும் சமந்த கௌடப்பை நன்கு உபதேசம் செய்த பிறகு இந்த அத்வைத சித்தாந்தம் மனதில் நன்கு நிலைத்திருப்பதற்கான உபாயத்தை உபதேசம் பண்ணுகிற மனோநாசம் மனோநாசம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலை அமனீ பாவக இந்த அமனிபாவம் வந்தால் துவைத்தம் நமக்கு இருக்காது அமனிபாவத்தை அடையறதுக்கு உபாயம் என்ன ஆத்மசத்தியானுபோத அமனிபாவத்மசத்தியானுபோதத்தை மனசுக்கு கொடுத்துட்டோமான அதற்கு பிறகு மனசு அழிந்துவிடும் அழிந்துவிடும் என்ன அர்த்தம் அது சங்கல்பம் பண்ணாது இது இன்னொரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம மனசை ஒரு கருவியாகவும் உபயோகப்படுத்த முடியும் மனசை நம்ம அறியப்படும் பொருளாகவும் பார்க்க முடியும் மனதாகவே மாறிவிடவும் முடியும் மூணு சொல்லுகிறார்கள் சாஸ்திரத்தில் அதாவது நம்ம அதெல்லாம் பார்த்தோம் மன புரியணுமது இந்த மனசு மனசாகவே நிறைய பேர் மனோமயமாகவே இருக்கிறார்கள் கஷ்டத்தை சொல்கிற போது அவர்களுக்கு மனம் ஒரு கருவி மனம் ஒரு அறியப்படும் பொருள் அப்படிங்கிற விவேக்கம் நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது அதனால தான் அவர்கள் வந்து இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் சனிக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் எல்லாத்துக்கும் பயப்படுகிறார்கள் ஏன்னா அவர்கள் மனமாகவே ஆகிவிட்டார்கள் மனதை ஒரு அறியப்படு பொருளாக அறிந்து மனதை ஒரு அறியப்படு பொருளாக அறிந்து அதை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை இப்போ இந்த உலகத்தை பார்க்குற போது மனசை ஒரு கரணமாக நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு கரணமாக உபயோகப்படுத்தி இந்திரியங்களையும் இந்திரியங்களையும் கரணமாக உபயோகப்படுத்தி உலகத்தை அறியறோம் ஆக மனம் வந்து உலகை பார்க்கும் ஒரு கண்ணாடி இந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்குறோம் நாம மனம் இந்திரியங்கள் வாயிலாகத்தான் நம்ம இந்த உலகத்தையே பார்க்கணும் அப்போ இது ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் மனசை பார்க்குறோம் ஏன் மனசில் வந்து காமம் இருக்குது குரோதம் இருக்குது அன்பு இருக்குது பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்கிற போது மனசை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் அப்புறம் இதுதான் கரணமாக உபயோகப்படுத்துகிறோம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் அப்புறம் வேதாந்த ஞானத்தை கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு ஜீவனே போயிடு ஏதோ காரியம் பண்ணுறதே தவிர அதனுடைய தேவையான காரியத்தை மாத்திரம் பண்ணுகிறது சாரீரம் கேவலம் கர்ம குருவன் நாப்ரோதி என்று கீதையில படித்த மாதிரி ஏதோ இந்த ஞானம் வந்ததுக்கு பிறகும் மனசு சரீரம் அல்ல ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் தொடர்ந்து இருக்கிறது ஆகையினால அது ஏதோ காரியத்தை விவகாரத்தை பண்ணிக்கொண்டிருக்கு ஆனா துவைத்த புத்தி சத்திய கிடையாது காரணம் என்ன ஆத்ம சத்திய அனுபோத அனுபோத வேண்டிய மனசுக்கு ஆத்மா பத்தின ஆத்மாதான் சத்தியம்ங்கிற ஞானம் குரு சாஸ்திர உபதேசத்தினால கிடைத்து விட்டது ஆகினால மனசாகவே நாம் இருக்க மாட்டோம் மனோமயமாகவே ஆயி நான் சுக்கியா இருக்கேன் துக்கியா இருக்கேன்னு சொல்ல மாட்டோம் மனசில் இருக்கிற காமக்ரோதாதிகளை நினைச்சு ஜாகிரதை அது பெரும்பாலும் போயிடும் இருக்காது ஏன்னா ரொம்ப நாள் தர்மானுஷ்டானம் பண்ணி ஒழுங்கா இருந்தா துசம்ஸ்காரம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அது ஜென்மாந்திர வாசனையினாலேயோ இல்லை இந்த ஜென்மாவிலேயே ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலோ அதனால அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் அதையும் நம்ம என்ன பண்றோம் அதை வந்து பாஹ்ய வஸ்துவா பார்க்குறோம் அது மிச்சாவா பார்க்கறோம் அதுல இருக்கிற சத்குணங்களையும் மிச்சியாவா பார்க்கறோம் துர்குணங்களையும் மிச்சியாவா பார்க்கிறோம் துர்குணங்களும் சத்தியம் சத்குணங்களும் சத்தியம் கிடையாது நிறைய பேருக்கு சத்தியம் இல்லைன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு விடணும்னா அதையும் சேர்த்து தான் விட்டாகும் ஆஹா துர்குணங்களும் சத்தியமில்லை சத்குணங்களும் சத்தியம் இல்லை அப்ப இது அமன திராஹியாபாவே தக்ரகம் பக்தி இது பார்த்தோம் அப்புறம் ஆத்மாவனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டது அந்த ஞானம் எப்படி கிடைக்கிறதுங்குறதும் சொல்ல மாட்டேங்குது இதெல்லாம் எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்குவதற்கு அதில் ஸ்கோப் இருக்குது ஆனால் நமக்கு ஒரு கிரமம் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுக்கும் அப்படி போயிடும் கடைசியாக பார்த்தோம்னா ஒரு கருத்து சொன்னார் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னார் நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்டை மறந்துடக்கூடாது துவைத சத்வே ஜகத் சத்தியம் மனசத்வே துவைத்த சத்வம் மன அபாவே துவைத்த அபாவஹா இது முதல்ல சொல்லப்பட்ட கருத்து இதில் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்து அப்புறம் மனசில் இருக்கிற மனச மனச இல்லாம பண்றதுக்கு உபாயம் சொல்லப்பட்டது முப்பத்தி ரெண்டாவது ஆத்மானினாலதான் மனசை இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது மனசு இல்லாம போறது வார்த்தைக்கு தாத்பரியம் என்னங்கிறது பார்க்கப்பட்டது முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் அந்த ஆத்ம ஞானத்தினுடைய தன்மை கூறப்பட்டது ஆத்ம ஜானம் எத்தகையது என்பது கூறப்பட்டது முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் காரிக்க அதாவது இந்த அமனிபாவம் சுசுக்தியில் இருக்கிற அமனிபாவத்துக்கும் ஜாகிரத வஸ்தையில் இருக்கிற அமனிபாவத்துக்கும் பேதம் இருக்கு ரெண்டு அமனிபாவத்துக்கும் பேதம் இருக்கு அப்படி சொன்னார் அந்த அமனிபாவம் வேற இந்த அமனிபாவம் அந்த அமனிபாவம் அந்த அமனிபாவம் அஜானசகித அமனிபாவம் இங்க வந்து அமனிபாவம் அமணிபாவகா போட்டுபூர்வக அமனிபாவகா அஜானிபாவக எல்லா கெட்ட குணங்களோட படுத்தா திரும்ப நல்ல குணங்களோட எந்திரிக்க முடியாது இதோட நம்ம உறங்கினோமோ எல்லாம் சொல்ல போனா துவைதீஜம் இருக்கு அந்த அமனி பாவத்தில் ஜாகிரத அவஸ்தில வேதாந்த சாஸ்திர ஜன்யானம் அக்னியினால ஒரு ஞானம் துவைத ஜானம் இது வருக்கப்பட்டுதையில அந்த இருக்கிறமானது அக்னியினால எரிக்கப்பட்டு விட்டது ஆகவே இந்த துவைத ஜானம் என்ன பண்ணும் ஒண்ணு வியமாகும் இல்லாட்டி அவ்வக்தமா இருக்கும் சுசுக்தியில துவைத்தஞானம் அவ்வக்தமா இருக்கு ஜாகிரத அவஸ்தையில வியா இருக்கு அக்ஞானிக்கு இப்படி இருக்கு இருக்கு ஞானிக்கும் வந்து எப்படின்னா ஜாகிரத அவஸ்தையிலேயே இந்த மனச பொய்னு புரிஞ்சுட்டான் ஆகையினால துவைத ஜஞானம் தக்தம் அனுபவஹா ஆத்ம ஞானப்பட்டு விட்டார் ஆகினால உயிரே இல்லை அதனால ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அமனிபாவத்தை பற்றி தான் இவர் பேசுறார் அதுக்கப்புறம் நம்ம வேதாந்தத்தில் ஒரு சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் சரியா இருக்கும் தூலாவித்யா மூலாவித்யா முக்தி ஞான பரம்பரை சொல்லிக் கொடுக்கிறது எல்லாம் இருக்க முடியும் இல்லாட்டி முடியாது இந்த மூலாவித்யாங்கிறது ஒண்ணு அது ஈஸ்வர சிருஷ்டி அப்படி வச்சு அதை ஒண்ணு நம்ம மாற்ற முடியாது தேமாத்த வேண்டிய அவசியமும் இல்லை இன்னொரு பாஷையில சொன்னா ஆரணாசா நூ விக்ஷேப நாசகா ஆவரணத்தை தான் அழிக்கிறோமே தவிர விக்ஷேபத்தை நாம அழிக்கிறது இல்லை விக்ஷேபம்னா என்ன இந்த துவைத்த அனுபவம் இருக்கு இந்த விக்ஷேபம் இருக்கேன் அது சத்தியம் இல்லாத வஸ்து ஆவரணம் அழிஞ்சுட்டா விக்ஷேபத்துக்கு மதிப்பு ஆவரண எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சரி ஞாபகம் இல்லைன்னாலும் சரி மூலாவித்யா தூலாவித்யா விக்ஷேபம் வந்து ஆவரணமே தவிர விக்ஷேபம் கிடையாது நமக்கு வந்து சிருஷ்டியில சிருஷ்டி சிருஷ்டி சத்தியம் எண்ணம் தான் நமக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா அந்த பிரம்ம பிரம்மனை மறைச்சிருக்கு அந்த பிரம்மனை அஜானம் மறைச்சிருக்கு அஜ்ஞானத்தில் இரண்டு கூறாம்னு சொல்லுவோம் இரண்டு கூறு ஒரு கூறு ஆவரணம் இன்னொரு கூறு விக்ஷேபம் நமக்கு ஆவரணம் நீங்கினா போறோம் ஆவரணம் நீங்கிவிட்டா சத்தியத்துவ புத்தி பொழு அதுக்கப்புறம் அது இருந்தாலும் நம்மளை ஒன்னும் பண்ண முடியாது நமக்கு வந்து வாஸ்தவம் அதுல இருக்கிற வில்லனா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் இந்த கேரக்டர் எல்லாம் கிடையாது ஒரு கேரக்டரும் கிடையாது எல்லா கேரக்டரையும் காட்டுறது வேலையை தவிர்க்கு ஏதாவது கேரக்டர் உண்டோ ஒரு கேரக்டரும் கிடையாது நம்ம ஸ்கிரீனை பாக்கிறோமா கேரக்டரை பாக்கிறோமா உலகத்துல பிரம்மங்கிற ஸ்கிரீன்ல வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் எல்லாம் நார் நாரா இருக்கு எல்லாம் வந்து வரிசையா இருக்கப்பா இத்தனை இருக்கே இவ்வளவு எல்லாம் என்னன்னா பிரம்மங்கிற ஸ்கிரீன்ல பாக்குற கேரக்டர் தான் எல்லாம் பிரம்மங்கிற உபகித திரை இந்த திரைங்கிறையில் ரெண்டு திரைன்னா மறைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது திரைன்னா வந்து படத்தை பார்க்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு அந்த அந்த திரையை திரை போட்டு திரையை திரையை கவனிக்கிறதுக்கான இது இல்லை நம்மள்கிட்ட திரையை திரை மூடி இருக்கிறது அப்படி சொல்லணும் திரையை திரை மூடி இருக்கிறது நீங்கள் இது உங்களுக்கு புரியுது அதனால என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து எல்லாம் பிரம்மங்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிடுறதுன்னு சொல்லி நம்ம எப்பவும் கவனமாக எதில் இருக்கோம் இங்கே ஸ்கிரீனை விட்டுருக்கோம் திருஷ்டாந்தம் இது இங்கே எப்பவும் நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்குதுன்னா நம்ம ஃபோக்கஸிங் மே நிறைய நேரம் ஃபோக்கஸிங் வந்து எதில் இருக்கணும்னா ஆத்ம சைத்தன்யத்தில் தான் இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் தெரிஞ்சாச்சே ஆத்மாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் கொஞ்சம் பரவாயில்லைதான் ஞானம் இருக்கேன்னு நினச்சுலோம் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடுறோம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை அது ஞானம் எப்போ வேணுமோ அப்போ வேலை செஞ்சா போறும்னு சொல்கிறோம் நிறைய நேரம் வேண்டியிருந்தது அது இன்னொன்று சொல்கிறோம் அதாவது இந்த ரெண்டு ரெண்டு நாளுங்கிற ஞானத்தை எப்போ பார்த்தா ரெண்டு ரெண்டு நாளுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் எப்போ உனக்கு கணக்கு போடுறையோ அப்போ ரெண்டு ரெண்டு நாளுங்கிற ஞாபகத்துக்கு வரல என்ன அந்த நேரத்துக்கு அது வந்துடல் அந்த ஞானம்னு சொல்கிறோம் ஆனால் அது அதே மாதிரி தான் பிரம்ம வந்து உனக்கு எப்பெல்லாம் உனக்கு சுக துக்கம் உன்னை பாதிக்கிறதோ அப்பெல்லாம் உனக்கு பிரம்ம ஜானம் வெளிப்படணுங்கிறோம் சத்திய ஜானம் வெளிப்படணுங்கிறோம் ஆனால் எப்போ ஒரு விவகாரம் பண்ணுற போது அது தேவைப்படுது ஆகியனால அது எப்போ ஸ்ருதி மாதிரி ஓடிவிண்டே இருக்கும் ஹோல் காலம்புற எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்கப் போகிற வரைக்கும் அந்த ஸ்ருதி என்ன ஸ்ருதி அஹம் ரம்ஹாஸ்மிஜனம் கருமி அகம் ரம்ஹாஸ்மி ஜபம் கருமி அஹம் பிரம்மாஸ்மி ஸ்நானம் கருமி இது இருக்கணும் இது பண்ணிட்டு இருக்கோம் இது வியாபாரிக திருஷ்டியா அகம் உடாமி எழுந்த உடனே என்ன சொல்கிறோம் நித்யம் தத்மஹம் நச்சபூதங்க அதே ஏதோ ஞாபக புத்தகத்துக்கு அங்கே வச்சு நீங்கள் வச்சு சொல்லிகிட்டே இருக்கோம் சொல்லும் இது வந்து கோவில் சொ பெல எழுந்தவொடனே சொல்ல எழுந்தவொடனே சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் பல்லு தேய்ச்சு இருந்தாலும் இன்னும் தேய்ச்சு இருந்தாலும் இடையில இடையில அந்த ஸ்ருதி ஒன்று இருந்துட்டே இருக்கணும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அகம் சுத்தோஸ்மி அகம் முநானம் பண்ற போது அகம் நித்தியோஸ் அகம் ஷரீரவர் என்னெல்லாம் முடியுமோ அந்தந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கின்றே இருந்தோம் என்னெல்லாம் தத்துவ ஸ்லோகம் எல்லாம் தெரியுமோ நஜாஜதே சொல்லிக்கின்றே இருந்தோன்னு வச்சுக்கோ தான் ஆத்ம சத்தியானுபோத அதுல இருந்து அது சொல்ற அப்ப இந்த சுசுக்தி அவஸ்தையில் இருக்கிற அமனி பாவமும் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அமனி பாவமும் வித்தியாசமானது நிறைய அஜானிக்கு ஜாகிரத அவஸ்தையில் அமனியாவது பாவமாக கிடையாது யோகிக்கு இருக்கிற அமனி பாவமும் ஆத்ம சத்தியானுபோதம் இல்லைன்னா அதுவும் துவைத ஜான பீஜந்தான் ஞாபகம் நிர்விகல்ப சமாதி பழகிற யோகியாக இருந்தாலும் ஆத்ம சத்தியானுபோதமில்லாத அமனீபாவமாக இருந்தால் அந்த அமனீபாவம் துவைத சத்திய ஜான பீஜத்தோடுதான் இருக்கிறது சந்தேகம் உண்டோ சந்தேகத்துக்கு என்ன இடம் இருக்கு யோகி ஒருவன் நெர்விகல்பக சமாதி அபியாசம் பண்ணுகிறான் நிர்விகல்பாதி ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்காமே பண்றான் ஆத்மாவோட லட்சணமோ பிரம்மத்தோட லட்சணமோ ஆத்மாவும் பிரம்மனும் ஒண்ணுங்கிற லட்சணமோ தெரியாம பண்றான்னு வச்சுங்க யோகி அப்பட முடியுமா நான் பண்ண முடியும் அப்படி பண்ணினாலும் அவருக்கு கிடைக்கிறது என்னன்னா அது மோக்ஷம் இல்லை அங்கேயும் பீஜம் இருக்கு அதனால இவர் என்ன பண்ணிவிட்டார்னா இந்த அமனிபாவ யோகத்துல சேர்க்கிற கௌடபாத அமனிபாவம் யோக சாஸ்திரிகள் சொல்ற அமனிபாவம் இல்லை சுசுக்தியில் இருக்கிற அமனிபா பாவம் இல்லை இவர் என்ன சொல்றார் இது வேதாந்தாஸ்திர திருஷ்டியா உச்சியமானம் அமனிபாவம் வேதாந்த சாஸ்திர திருஷ்டியில சொல்லப்படுற அமனிபாவம் அப்படின்னு சொல்றார் அதனால ஆனா ஒன்னும் யோகாபியாசம் பண்ணினவனுக்கு இந்த வேதாந்த சுலபமாக புரியும் அவனுக்கு இந்த அமனிபாவத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது அப்புறம் நேற்று இந்த இதுவரைக்கும் பார்த்துக்கோம் இதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது நிர்பயம் பிரம்மன் இது ரொம்ப முக்கியமான பதம் அந்த மனசே நிர்பயமான பிரம்மனாக ஆகிவிடுகிறது இப்ப இது அபய பிரம்மனை நினைக்கிற மனசுக்கு எப்படி பயம் வர முடியும் அபய பிரம்மன தியானம் பண்ற மனசுக்கு எப்படி வர முடியும் நினைக்கிறோமோ அது ஆயிடுறோம் உண்மை நிர்பய பிரம்மன் ஆகிட்டு நேயாபிணம் பிரம்மன் அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டிய பதங்களாக இருக்கு இப்ப அதுக்குதான் சொன்னேன் நிர்பயம் சொன்னோமான எந்த எந்த மனசு பயமாக இருந்தது எப்போ பார்த்தாலும் மனசில் பயம் இருந்துகிட்டே இருக்குது எல்லாத்திலையும் பயம் இனி என்ன ஆகுமோ நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி முடியுமோன்னு கவலை வந்துடுது நிறைய பேர் வயசாகிறவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேள்விப்பட்ட இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி நடுவயத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட அவர் நல்லா இருந்தாப்பா நேற்றுக்கு ஏதோ முடியல ஒரு வாரமாக தலைவரி வருதுன்னு போய் டெஸ்ட் பண்ணால் என்னதுன்னா த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறான் அண்ணன் நல்லா இருக்கிற சின்ன வயசு தானே அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் வியஸ்தே இல்லைப்ப இப்போ த்ரோட் கேன்சர்ன்னு சொன்னால் உடனே அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒரே பயம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆக போகிறதோ இவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது என்னெல்லாமோ கவலைகள் எல்லாருக்கும் சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சுடுறது அவருக்கும் என்ன கவலைன்னா இப்போ பாருங்கள் இந்த ஆள் இல்லைன்னா இப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு இவங்களுக்கு கவலை இப்போ அவருக்கு நல்லா இருக்கணுமேனு கவலை ஒருத்தர் ஒருத்தர் என்ன சார் ஆசிரியம் தானே சார்ந்து தானே இருக்கிறார்கள் அவருக்கு என்னென்னா நமக்கு எப்படி வரப்போறதோ ஏதோ ரொம்ப வேதனை அதிகமாக இருக்க போகிறதோ தெரியலையே இது இதை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுமோ தெரியலையே அந்த ரூபாய் யாருக்க வாங்குறது இவ்வளோ விஷயம் இருக்கு வாழ்க்கைனா அது எவ்வளவு வாழ்க்கை மனசு எப்பவும் தான் இருக்கு அதனாலதான் அடிக்கடி எடுத்த உடனே கிருஷ்ணர் பதினாறாவது அத்தியாயத்தை தொடங்குற போது முதல்ல சொன்ன குணம் வந்து தெய்வ குணம் என்னன்னா அபயம் அபயம் அதான் வந்து எல்லா சுவாமியும் கை பார்வையம் யாம இருக்க பயமே அப்படிதான் இருக்கு எல்லா சுவாமி அபயதரிசினா ஆனா இந்த பயம் இருக்கு ஆனால் பிரம்மன் எப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏன்னா நமக்கு அவ்வளவு தூரம் சரீர அபிமானம் இருக்கு நாகம் தேகஹான் கேன்சராவு கீன்சரா சுவாமி எல்லாம் கிளாஸ்ல நல்லா இருக்கு கிளாஸ்ல நல்லா இருக்கிறது நீ புரிஞ்சுக்கிறது தானே நாகம் தேகா நமே தேகா நான் உடல் அல்ல என்னுடையதும் உடல் அல்ல நாகம் தேகா நமே தேக அதோ நிஷ்ட அப்ப பயம் எங்க வரப்போறது நாகம் மனஹா நமே மனஹா இது ஒரு முன்னாள் படிச்சு மறந்து போயிட்டு நல்ல ஸ்லோகம் நாகம் மனஹா நமே மனஹ என்னுடைய மனசு சொல்ற அது மாயா காரியம் பா அது சத்தியமே இல்லாத ஒரு பொருள் ஏமாத்துறது உங்ககிட்ட வந்து என்னுடையதுன்னு சொல்ல வைக்கிறது உன்ன முதல்ல அது நீயே அதுன்னு சொல்ல வச்சுது பார்த்தது இப்போ என்னன்னா உன்னுடையதுன்னு சொல்ல வச்சுன்னு ஏமாத்தின் இருக்கு என் நமே மனஹா நான் மனம் மனம் என்னுடையது அல்ல மனசுக்கு என்ன எனக்கு ஒரு நாளும் ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது இப்படி சொன்னால் அமனிபாவம் வராமல் என்ன பண்ணும் அமனிபாவம் வராமல் என்ன பயம் வருமா ததேவ நிர்பயம்னா அந்த மனம் இப்போ இருக்கு நான் இன்னொன்று சொல்றேன் இப்ப நான் குடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன சொல்றேன் குடமே மண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி மனமே பிரம்மமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடிவ முடியாதா முடிவே முடியாதா மனமே பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுதா ஏன்னா மனம்னு ஒன்று குடம் என்று ஒன்று இருக்கிறதா என்ன மனம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லை மனசையே நான் பார்த்து அதனாலதான் பிரம்மாணம் பிரம்ம ஹவிஹி பிரம்னாகுதம் சும்மா ஒண்ணும் இல்லை இந்த ஸ்லோகம் அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம அக்னி பிரம்ம ஹோதா பிரம்ம பலம் பிரம்ம கதம்னா பிரம்ம கர்ம சமாதினா சாதாரண ஸ்லோகம் இல்லை நம்ம ஏதோ சாப்பிடும் போது பிரம்மார்ப்பணம் சொல்லி எழுத்துட்டு போகுது அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம எவ்வளோ கம்பீரமான ஸ்லோகம் எல்லாம் சர்வம் அந்த திருஷ்டியிலே இருக்கா இப்போ வந்து நான் வந்து யானையை பார்க்குற போது மரம் யானை இருக்கு இல்லையா யானையே மரம் அப்படிங்கிறேன் மனமே பிரம்மம் மனமே நிர்பயம் பிரம்ம அப்படின்னு சொல்லுவோம் புரியுது இல்லையா யானை மரமே யானை இல்லை யானையே மரம் அப்படின்னு சொல்லாம இல்லையா மரத்தை யானையை பார்க்குறேன் மரத்தில் மறைந்தது மா மத யானை கல் நிஜமாகவே ஒரு நாய் ரொம்ப அழகாக கல்லில் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லுங்க வாசனை பயமாக பயமாக இருக்கும் ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் இல்லை சும்மா பொம்மை அப்படின்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்கும் பார்த்தா அப்படி ஃபரோஷியஸாக தெரியிறது தான் ஆனால் முழுக்க முழுக்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான்ப்பா கல்லில் கல்லை கண்டால் அந்த உதாரணமாக கல்லு இருந்தால் நாய் இல்லை நான் இருந்தால் கல் இல்லைன்னு உதாரணம் இல்லை கல்லுதான் நாயா காட்சி அழைக்கிறது கல்லை பார்த்தையான நாய் இல்லை நாய பார்த்தையான கல்லு இல்லப்பா யானைய பார்த்தா மரம் இல்லை மரத்தை பார்த்தா யானை இல்லை யான ரூபமா இருக்கிற மரம் அப்படி மர ரூபமா இருக்கிற பிரம்மன் அப்படி புரிஞ்சுக்கணும் யானரூபமா இருக்கிற மரம் நம்ம மரத்தை போக்கஸ் பண்றோமா யானையை போக்கஸ் பண்றோமா நல்ல சந்தேகம் இல்லையே மரத்தை போக்கஸ் பண்ற போது யானைய யானைய பார்த்து பயப்படுவோமா பயப்படுவேன் வெறும் யானை முதல்ல மரத்தை கவனிக்காத போது அதே மாதிரி கயிறு பாம்பு உதாரணம் எடுத்துங்க கயிறு பாம்பு உதாரணத்துல கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பயம் இருக்குமோ அதே மாதிரி இது மனசு வந்து பிரம்மன் இருக்கிறதோ அந்த மனசு நிர்பய பிரம்மனாக ஆகிவிடுகிறது சொல்றோம் இந்த வார்த்தையை சொல்றோம் அது பிக்கம் சொன்ன நிஜமாவே பிக்க கயிறாக ஆயிற்று மரமாக ஆயிற்று நாய் கல்லாக ஆயிற்றுங்கிறது உண்மையா இல்லையே கல்லுல நாய் காட்டப்பட்டது அப்ப என்ன சொல்லுவோம் மனம் பிரம்மமாக ஆயிற்று அப்படின்னு தான் என்ன பிடிச்சோம் மனமே மனமே பிரம்மன்னு ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க எப்படி மண்ணே குடம் சொல்றோமோ அது மாதிரி பிரம்மனே மனமாக காட்சி அப்படின்னு ஆகவே என்ன பண்ணிடுறோம்னா இந்த மனசில் பயமே போயிடு அதனால சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச ஒரு பதம் இந்த அபய அத்வைதத்தில் தான் அப்ப அபயம் இருக்கு தத்துவே பயம் விதுஷ அமன்வானஸ் அது முதல்ல நிமிஷம் அத்தசோ பயம் கதோ பவதி ஆகையினால இது வந்து ரொம்ப விசேஷமானது பயமே போய்டுறது செக்யூரிட்டியை பற்றி கவனம் இல்லை நான் வந்து இது இருந்தால் தானே வஸ்துவாக இருந்தால் தானே எனக்கு வந்து உடம்போ மனசோ ஏதாவது ஒன்றாவது உண்மையாக இருந்தால் என்னை பாதுகாத்துக்கிறத பற்றி ஒரு பெரிய கொஸ்டின் கேள்விக்குறி இருக்கலாம் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இது எப்பேடி எப்பேடி கட்டு என்ன நல்லா இருந்தால் இது நல்லா இருந்தால் என்ன நாசமாக போனா என்ன நன்னாக இருந்தாலும் ஒன்று தான் சரி இது பண்ணினாலும் ஒன்று ஆனால் அது அதுதான் இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பயம் வரும் பயமே கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு தில்லா ஆமாம் ரியல் தில்லு இது இதுதான் சத்தியம் ஆத்ம சத்திய அனுபோதகாங்கிறது அதான் அந்த டெப்த்து போகிற போதாக இவ்வளவு டெப்த் இருக்கான்னு தோணும் நாகம் தேகா நமே தேகா நாகம் மனஹா நமே மனஹா சொல்ற போது நாகம் மனஹா ஓகே நமே மனஹா அதுதான் நம மனஹ நாம் நமே மனஹா தைதம் வந்துடும் எனக்கு வந்துடும் அதெல்லாம் அத்தியாசம் நான் தர்ம அத்தியாசமும் பண்ண மாட்டேன் தர்மீ அத்தியாசமும் நான் பண்ண மாட்டேன் எந்த அத்தியாசமும் எனக்கு தேவையில்லை ஆக நான் வந்து நெட்டையானவன் நான் குட்டையானவன் இல்லை உடம்பு நெட்டையா இருக்கு உடம்பு குட்டையா இருக்கு உடம்போட தர்மம் நெட்டை குட்டை குண்டு ஒல்லி கருப்பு செகப்பு நான் வந்து நெட்டையா இருக்கேன் குட்டையா இருக்கேன் கருப்பா இருக்கேன் செகப்பா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் குண்டா இருக்கேன் ஆணா இருக்கேன் பெண்ணா இருக்கேன் பிராமணா இருக்கேன் க்ஷத்யனா இருக்கேன் இப்படில என்ன இதுதான் இது போயிடுத்துன்னு சொன்ன நிர்பயா நிர்பயம் பிரம்ம நிர்பயம் பிரம்ம எப்படின்னா பூர்ண ஞான பிரகாசமா இருக்கான் இந்த ஞானத்தினால அசமந்ததா ஞானாலோகம் பிரம்ம பூர்ண சமந்ததா பூர்ண ஞான பிரகாச நிர்பயம் பிரதேவ மனசு என்ன ஆயிடுறதுன்னா பிரம்மாக்காரமாக அபயாகாரூபமா பரிணமிக்கிறது மாதிரி அர்த்தம் பண்ணிக்காதீங்க அப்படியே அது புரிஞ்சு அது மயமா ஆயிடுறது சொன்னதுனால ஒன்றும் தோஷம் இல்லை யதார்த்த பிரம்ம அந்த ஞான எந்த ஒரு எந்த ஒரு ஞானத்தை சாஸ்திரத்திலிருந்து பெற்றோமோ அந்த ஞானத்துக்காத்தானே வாழ்க்கையில் ஏங்கினோம் இந்த உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஞானத்துக்கா வேண்டிதானே ஒரு முமுட்சு எல்லாத்தையும் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு வரான் ஆசிரமத்துக்கு போறான் மடத்துல போய் சேர்றான் ஒரு பிரம்மச்சாரின் இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைக்காக தானே ஓடுறான் போவோம் அந்த பேர் வேணும் யாருக்கு வேணும் இந்த சிறு இன்பம் உலக இன்பம் தூக்கி போட்டுட்டு தானே போறான் அது கிடைச்சா மனசு அது தெரிஞ்சிருந்து அதுக்காக உழைக்கிறான் மனசு அதை பத்தியே நினைக்கிறது அப்புறம் என்ன ஆகும்னாடும் பிரம்மாபியாசம் அதுல எவ்வளவு தூரம் இது இருக்கோ அவ்வளவு தூரம் பலன் கிடைக்கிறது எவ்வளவு பிரயத்தனமும் முயற்சியின் அளவே பலன் முண்டக்க உபநிஷத்துக்கு படிக்க எல்லா உபனிஷத்துக்கும் படிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ண தானே செய்யணும் உட்காந்து பன்னெண்டு நாள் கேம்ப்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு இதுக்கு இது வந்து சந்யாசம் தானே பன்னெண்டு நாள் சந்யாசம் பன்னெண்டு நாள் சன்னியாசம் பண்ணி அட்லீஸ்ட் கிளாஸ்லேயாவது சன்னியாசம் ஃபோன் பேசுகிற போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஸ்தூலமாக வந்துட்டோமே அதுவே பெரிய விஷயம் வந்துட்டு இதையே திரும்ப திரும்ப திரும்ப இந்த ஒரே ஸ்லோகத்தை காலம்பரை சொல்கிறோம் மத்தியானம் சொல்கிறோம் சாயங்காலம் சொல்கிறோம் கதாக்காரமாக ஆயிடு அது மயமா ஆயிடுறது மனசு ஆஹ ஞானமயமா ஆயிடுறது அப்படின்னா ஞாபகம் ஒரு நாள் அத்வைதத்துக்கு பின்னமாகவே இல்லை ஆக துவைதத்தை பார்க்கிற போதே நம்ம அத்வைதத்தை தான் லைக் ஸ்கிரீன் கேரக்டர்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோ நம்ம வந்து சினிமாவோ இதுவோ பார்த்துக்கிட்டு போது நம்ம அந்த ஸ்க்ரீனையே தான் பார்த்துட்ருக்கோம் அந்த ஸ்கிரீன் இல்லாமல் காட்சிகள் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம மறந்து போய் அந்த காட்சிகளோட ஒன்றி போய் சிரிப்பதும் அழுவதும் மூடு மாறுவதும் இப்படி ஆகிடும் அதே தான் இந்த மெய்ப்பொருளை புரிஞ்சு நிட்டால் இதில் போய் மாட்டிக்கிண்டு இதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு கஷ்டப்பட மாட்டோம் கௌடப காரிகை ஞான மிகவும் அற்புதமாக ஆழமாக உபதேசிக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை அடுத்து அஜம நித்ரஸ்வப்னம் அநாமகமகம் சகத்விபாத்தம் சர்வ்ஞம் நோபச்சார்க்சன அஜம நித்மஸ்வப்னம் அநாமி நோபச்சார இவர் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னார் ஜவான் அர்த்தம் தேக தாரணா தர்ம சூக் சரீர தாரணாத் தர்ம இது ஜீவ உச்சியத்தை முதல் ஸ்லோகம் இவன் என்ன பண்றான் உபாசனையே உபாசனை பண்றான் சாதனம் உபாசனை நினைச்சின்றிருதான் அதுக்காக வேண்டி என்ன பண்றான் சகுண பிரம்ம உபாசனை பண்ணின்றான் என்ன நினைக்கிறேன் நான் நிர்குண பிரம்ம பிராப்தி அடைவேன் நிர்குண பிரம்மத்தை அடைவேன் கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல என்ன சொல்லுவோம் கடவுளை அடையதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் பாடல் தொடங்குற போது வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுளை அடைவதே அப்படின்னு ஆரையிடும் இந்த உலகத்தில் பணத்தை அடைவதல்ல பதவியை அடைவதல்ல புகழை அடைவதல்ல இதையெல்லாம் அடைவதெல்லாம் குறிக்கோளல்ல கடவுளை அடை அடைவதே மனிதனின் குறிக்கோள் அப்படிம்போம் அப்புறம் கடவுசில ரெண்டாவது பாடம் என்னென்ன கடவுளை அடைய முடியாத அவர் எங்கேயும் இருக்கார் அவரை அறிஞ்சிக்கிறதான் குறிக்கோள் அப்படிம்போம் கடவுளை அடைவது நமது குறிக்கோடு கடவுளை அறிவதே உணர்வதே குோள் அப்படின்போ இது ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் ஒன்று இருக்கு நீங்களே முடிச்சுக்குவீங்க அது பொண்ணும் கஷ்டமே இல்லை மலர்மிசை ஏகினா ஏற்கனவே கடவுளாக உன்னை உணர்ந்து கொள்வதுதான் உனக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் நீயே கடவுள் கடவுளே நீ எடுத்த உடனே நீயே கடவுள் உன்னை உணர்ந்து சொன்ன புரியாது ஆகையினால என்ன பண்றதுன்னா கடவுளை அடைய வேண்டும் கடவுளை அறிய வேண்டும் அப்புறம் சொன்ன நீயே கடவுள் என்று அறிந்து கொள் சொல்ல அறிய விரும்புகின்றவனே கடவுள் அப்படின்னு அடைய விரும்புகின்றவனே அறிய விரும்புகின்றவனே கடவுளாக இருக்கிறான் கடவுளே கடவுளை தேடும் கதையை கேட்டாயா கடவுளே கடவுளை தேடுகிறார் அப்படி சொல்லும் கடைசியில நீயே கடவுள்னு சொல்லி உரிய வைப்போம் சரி எதுக்கு இதை சொல்றோம் இந்த ஸ்லோகத்தில் அங்க என்ன சொன்னார் கடவுளை வழிபடுறான் அப்படின்னா அதனால என்ன சொன்னார் சகுண பிரம்ம உபாசனை பண்ணி சகுண பிரம்ம உபாசனையே பரம புருஷார்த்த மோக் நினைக்கிற அல்பஹா அல்பகான் அல்பகான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு அல்பக்கா கடவுளை அல்பமாக பிரம்மன் அல்பமாக சகுண பிரம்ம உபாசன பண்றவன் சின்னதாகிட்டான் பரிச்சின்னமாக்கிட்டான் தனக்கு வேறானதாக ஆக்கி விட்டான் அப்படி சொல்ற தஸ்மா தீனஹா அதனால கடவுளாவே தான் என்று தன்னையே தான் வந்து கடவுளை அல்பமாக்கினால என்ன எடுத்து அல்பமா போயிட்டான் பகவானையும் அல்பமாக்கிட்டான் தன்னையும் அல்பமாக்கிட்டான் பகவானை நினைச்சா கூட அறியாமையினால அவரை குறைவுபடுத்தி விட்டான் அப்படிங்குறது இதை முக்கிய குறிக்கோளா வச்சதுனால முக்கிய குறிக்கோளா வைக்காம ஸ்டெப்பா வச்சிருந்தா பரவாயில்லை அது சாதனமா போயிருக்கும் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா பிரம்மனுக்கு ஒரு உபசாரமும் கிடையாதுங்க நோபச்சார கதஞ்சன எந்த வகையிலும் என்ன உபசாரம் பண்றது பிரம்மனுக்கு உபச்சாரம் பூஜை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்றது இந்த ஸ்லோகம் உபசாரம் கிடையாது உபசாரம்னா நோ டிரான்சேக் விவகாரம் கிடையாது அவ்வகாரியம்னு படிச்சோம் இல்லையா அதேதான் உபநிஷத்தில் வந்து அவ்வகாரியம் துரியம் ஆத்மாவுக்கு வியவகாரம் கிடையாது சரி இது என்ன நமக்கு என்ன அங்கே என்ன படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கும் உபனிஷத்துக்கு இப்போ போகிறோம் உபனிஷத் மந்திரத்தோட இப்போ கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம் நாம இந்த ஸ்லோகத்தை உபனிஷத்தில் நாம் படித்தோம் அவஸ்தாத்யம் ஷரீரத்யம் பாதத்ரயம் அவஸ்தாத்ரயம் என்னது ஜாகரிதஸ்தான படிச்சோம் இல்லையா சப்தாங்க அப்படி சொல்லி முதல்ல ஓங்காரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஓங்காரத்துக்கு நாலு பாதம் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு பாதத்தை மூணு அவஸ்தாத்யத்திலையும் மூன்று ஷரீரத்யங்கள்லையும் மூன்று பாதத்ரயங்களையும் அவஸ்தாத்ரயமும் பிறகு கடைசியா பாதத்ரயங்களும் சொல்லப்பட்டது கடைசியில முடிக்கிற போது அமாத்திரஹா அபாதஹா அகார உகார மகாரம் பார்த்தோம் அகார உகார மகாரம் பிரதம தித்தீய திருத்தீய பாதம் எல்லாம் இந்த துரியனுக்கு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்புறம் இத்தனையும் பார்த்துருக்கோம் அதெல்லாம் மனசில் வச்சுன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் இப்ப துரியன் என்ன பண்றான் காரணம் துரியங்கிறது மறந்து விட்டு துரிய ஆத்மா சதுர்த்தம் மன்னந்தே ச ஆத்மா துரிய அச்சுர்த்த அவ்வஹாரிய பிரபஞ்சோபிவ அத்வை ஆத்மன ஆத்மான உபனிஷத் மந்திரத்தை பார்த்து உங்களுக்கு உபனிஷத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த நேரத்தில் ஞாபகம் இருந்தா தான் ரொம்ப ஆழமா உள்ள போ இப்ப என்ன சொல்ல மகாரம் எஷ்டாரணசரீரம் தான் மகாரம் மகாரம் அது என்ன பாதம் திரு பாதம் அப்படிதான் படிச்சோம் திருத்தீய பாதகா காரணசரீரம் மகாரஹா அப்புறம் என்னது அங்க அங்க பேரு பிராஜ்யா அப்புறம் சமஷ்டில பார்க்கிற போது என்ன அர்த்தத்தில் பார்த்தோம் ஈஸ்வரஹாஸ்வரஹா பார்த்தோம் ஈஸ்வரன் இந்த துரிய பிரம்மன் தான் காரண அபிமானம் வைக்கிற போது மகாரரூபனாகவும் பிராஜ்ய ரூபனாகவும் என்ன பிராக்ய ரூபனாகவும் அப்புறம் என்னது காரணசரீர ரூபனாகவும் இருக்கா காரணசரீரம் பிராக்யா மகாரகா நான் சொன்னேன்ன பாதத்ரயம் ஷரீரத்ரயம் அவஸ்தாத்ரயம் அப்புறம் இது சொல்லிக்கணும் அகார உக்கார மக்கார வர்ணத்திரயம் போடலாம் அப்படி போடலை ஓகாரத்தை மூணா பிரிச்சு அகார உக்கார மக்கார எல்லாம் என்ன சொல்றேன்னு சொல்லி ஆக இந்த ஆத்மனா ஆத்மானம் சம்பிஷதி இந்த ரெண்டும் ஒன்னு தான் எஷ்டி லெவல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவும் சமஷ்டி லெவல்ல இருக்கக்கூடிய சர்வ ஷரீர அபிமானி காரணசரீர அபிமானி சூக்மரீர் அபிமானி ஸ்தூல சரீர அபிமானி இந்த சரி காரண இருக்கிறது அத்வைத்தா ஏகா பூர்ணஹா எல்லாம் அங்க படிச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஞாபகம் வரணும் எதுக்கு இது இங்க சொல்றேன்னா அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அஜம் வந்து கிடையாது அஜஹா இதுதான் பொறக்கிறது இந்த ஸ்தூல சரீரத்துக்குத்தான் ஜென்ம மரணமெல்லாம் இருக்கு ஆனா அந்த பிரம்மன் ஆத்மா அஜக ரூபஞ்ச ரஹித பிரபஞ்சமும் கிடையாது ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டே வரணும் அப்புறம் அடுத்தது என்ன அஸ்வப்னம் அப்படின்னா என்ன அர்த்தம் தைஜசிர்பாரேத இது முதல்ல வந்து ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம் ஜாகிரத அவஸ்தா எல்லாம் விஸ்வகா அப்புறம் விராட் இது எல்லாத்தையும் நிஷேகம் பண்ணிட்டோம் அஜங்கிற ஒரு பதமானது இத்தனையும் அறிவால் அழிக்கிறது நீக்குகிறது உங்களுக்கு நல்ல உபனிஷத்து மனசுக்குள்ள இருந்தால் வழியே வந்து புரிஞ்சுக்கிறது கடினம் உபனிஷத் அப்படியே உகார தைஜசா ஹிரண்ட கர்ப்பா எல்லாத்தையும் நீக்கியாச்சு அஸ்வப்னம் அஜம்ரது ஜாகிரத அவஸ்தனம் கிடையாது எல்லாம் வெறும் மாத்திரம் நீக்கல எல்லாத்தையும் சூக்ம சரீரத்தையே நிஷேதம் பண்றது அனித்ரம் அனித்ரம்னா என்ன காரணசரீர காரண பிரபஞ்ச மகார பிராஜ்ய ஈஸ்வர அனித்ரம் அரூபகம் நான் முதல்ல அரூபகம் எடுத்து அதுக்கு ரூபம் கிடையாது அதுக்கு என்ன ரூபம்னா எல்லா ரூபத்துக்கும் அதிஷ்டானமான அதற்கு ரூபம் கிடையாது ரூபம் கொடுத்தா என்ன ஆயிடும் நாமம் வந்துடும் அதனால நாமக்கமும் இல்லை அரூபகம் அநாமக்கம் அரூபகம் அதுக்கு ரூபம் கல்பிக்க முடியாது அது ரூபமும் அல்ல சர்வரூப பிரகாசகம் சர்வநாம பிரகாசகம் சர்வமித்யாரூப சர்வ சர்வமித்யாரூப சர்வமித்யா நாம பிரகாசகம் சத்தியம் அது நாமரூப விவர்ஜிதம் நாமரூப விவர்ஜிதம் வரும் சக்ருத் சக்ருத் சொன்ன சர்வதா பிரகாசமானம் விசேஷி சக்ருத் இப்படி இதோட பிரயோஜனம் எல்லாம் சொல்ற सक्रत विभాతం ग्रह सकृत विभాతం ना सदाएव विभాతం सदा भारूपम आग्रहण अन्यथाग्रहण अन्यथाग्रहण आविर्भाव थीरो भाव वर्जितत्व इवला वार्ता ಕೊಟ್ಟರೆ आग्रहण अन्यथाग्रहण आविर्भाव थीरो भाव சதாபாரூபம் போன்றிருக்கிற வார்த்தை எப்படின்னா கயிற கிரகிக்காமல் இருக்கிறது அக்கிரகணம் கயிற்றை கிரகிக்காமல் இருப்பது அக்கிரகணம் பாம்பை கயிற்றில் பார்ப்பது அந்நா கிரகணம் ஒன்றை கிரகிக்காமல் இருப்பது மற்றொன்றை கிரகிப்பது ல்லாத இடத்தில் இன்னொன்று பார்க்கோ இப்போ கிரகிக்காம இருக்கிறது அக்கிரகணம் ஜகத்தை கிரகிக்கிறது அந்நா கிரகணம் பிரம்மன் ஜகத்து ரெண்டு பதம் என்னன்னா பிரம்மன கிரகிக்காம ஜத்தை கிரகிக்கிறோம் அந்யசா கிரகணம் அக்கிரகணம் வேறொன்னும் இல்லை அக்ரஹணம் ஆவணம் அந்யசா கிரகிறது விஷயம் வார்த்தை மாத்தி போட்டுக்காவ திரோபாவது இது வந்து உண்டாகிறதும் இல்லை மறைதும் இல்லை இந்த சைதன்யம் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இந்த மனசு தோன்றுகிறது மனம் மறைகிறது எப்பவும் அது பிரகாசமாயிருக்கு கவனிக்கிறது இல்லை நம்ம கவனிக்கிறோமோ தெரிகிறது அது எப்பவும் பிரகாசமாயிருக்கு சொல்றோம் ஆமாங்கிறது புரியுறது நமக்கு சந்தேகம் கிடையாது சிபாக அப்புறம் என்ன சக்ருத் உபசாரம் பண்ண முடியுமா ஒரு பதார்த்தமும் இல்லாததுனால அப்புறம் இன்னொரு பதம் இருக்கு சர்வக்யம் அதுக்கு பதில் சொல்லணும் சர்வக்யம் இங்க வந்து கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதமாக இருக்கு சங்கராச்சாரியர் பிரிக்கிறார் சர்வஜம் சாதாரணமா என்னன்னா கிடையாது இருக்கிறார் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன புரிய எல்லாம் எல்லாம இருக்கிறார் அறிவாகவும் இருக்கிறார் ஜட பதார்த்தமே இருக்க முடியாது வரும் என்ன சொல்றோம் சேத்தன பதார்த்தம் ஜட பதார்த்தம் ரெண்டு பதார்த்தம் சொல்றோம் ரெண்டு பொருள் இருக்கு உணர்வுள்ள பொருள் உணர்வற்ற பொருள் நம்ம என்ன சாஸ்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல உணர்வு எங்கும் வியாபிச்சிருக்கு உணர்வு மீது தான் சேதனமும் அச்சேதனமும் சுத்த சைதன்யத்தில் கல்பிக்கப்பட்டதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆரம்ப பாடத்திலே இது வந்துருக்கு சுத்த சைதன்யத்தில் சேதனம் அச்சேதனம் ரெண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கிளிப்பில் வந்து சேதனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சேதனம் இருக்கு ஆனால் அந்த சேதனம் வெளிப்படுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் அதில் இல்லை இதுவும் சேதனம்தான் ஆனா இது சேதனமா இருந்தாலும் இந்த சேதனத்தை வெளிப்படுறது வெளிப்படுத்துறதுக்கான மனம் அதுல இல்லை ஆகையினால இதுவும் சேதனம்தான் செத்து போயிருக்கிற பிரேதமும் சேதனம்தான் அச்சேதனமான பதார்த்தமே கிடையாது அச்சேதன பதார்த்தம் மாதிரி இருக்கிற அச்சேதனம் மாதிரி இருக்கிற பதார்த்தங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை வச்சுங்க எனர்ஜி தான் மேட்டர் ஆயிருக்குன்னு சொல்லலாமேனா எனர்ஜியும் மேட்டரும் பியூர் கான்சியஸ்னஸ்ல கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம சித்தாந்தம் எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர் மேட்டர் பிகம்ஸ் எனர்ஜின் எல்லாம் சொல்லி சில பேருக்கு வந்து பிரம்மன்னா எனர்ஜியான்னு கேட்பாங்க எனர்ஜி இல்லை நான் எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எனர்ஜி இல்லை அது வந்து எனர்ஜி மேட்டர் ரெண்டுமே அதில் அத்தியாசம் பண்ண சர்வம் சர்வம் சர்வஜம் சர்வஜம் பிரம்மனுக்கு விசேஷம் மாயாசிதிரிஷ்டியா சர்வ் அதனாலதான் முண்டகோபரிஷத் சொல்லித்து எஸ் சர்வ் சர்வவி ஒன்னு ஒன்று ஒன்று ஒன்பது அப்படி போட்டுட்டா சரியா இருக்கும் ஒன் ஒன் நைன் சர்வக்கிய சர்வவித்து அதாவது அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எல்லா வஸ்துவும் பிரம்மந்தாங்கிற ஞானத்துக்கு பேரு சர்வஜத்வம் எல்லா வஸ்துக்களும் பரம்பொருள் என்ற ஞானத்துக்கு சர்வஜத் ஒரு ஒரு உபாதியில இருக்கிற விசேஷத்தை அவனுடைய அந்த ஜீவனுடைய கர்மா பலன் எல்லாத்தையும் விசேஷமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஈஸ்வரனுக்கு சர்வஜனாகவும் இருக்கிறார் சர்வவித்தாகவும் இருக்கிறார் ஒரே நேரத்தில் நம்ம எப்படி இருக்க முடியும்னா சர்வஜனாகவும் அல்பவித்தாகவும் இருக்க முடியும் என்ன நம்ம உபாதியப்படி சர்வஜனாகவும் அல்பவித்தாகவும் நாம இருக்கோம் ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கிறார் இந்த சர்வவித்வம் மிச்சியா அல்பவித்துவம் மிச்சியா சர்வஜத்வம் ஏக்கம் பூர்ணம் சத்தியம் புரியுது ஈஸ்வரனுக்கு இருக்கிற சர்வஜத் ஜீவனுக்கு இருக்கிற சர்வஜத் ஒரே சர்வக் இருக்கிற சர்வ வித்துவம் வேற வேற இந்த வேற வேறங்கிறதுக்கு காரணம் என்ன உபாதி திருஷ்டி இது மித்யா திருஷ்டி சர்வவித்துவ அல்பவித்துவ திருஷ்டி மித்யா திருஷ்டி நமக்கு மோட்சத்துக்கு தேவை சர்வ்யத்துவ திருஷ்டி பந்தத்துக்கு தான் இது பார்த்தாலும் எனக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் கம்மியா இருக்குங்கிற அது போகவே போக உபாதியினுடைய இப்படிப்பட்ட சத்ரம் சர்வஜம் நோபசார கதஞ்சன பிரம்மனுக்கு கதஞ்சன உபசாரா எப்படியும் உபசாரம் செய்ய முடியா தத்வா பூஜகா கூ கஹா பூஜை பண்றவன் எங்க பூஜிக்கப்படுற பொருள் எங்க அதான் திருமுல சொன்னார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிலும் அதுக்கப்புறம் என்னன்னா தன்னையே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னையே அர்ச்சிக்கத்தானிருந்தானே ஆய்வை எதோ அர்ச்சிக்கிறது ஆனால் லௌகிக்கத்தில் உலகத்தில் விவகாரத்தில் வந்து ஏதோ பக்தி எல்லாம் இருக்கிறது சொல்லப்போனால் இதனால்தான் பக்தி பூர்ணமா இருக்கு நன்றாக நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஸ்லோகத்தை அப்புறம் பார்க்கலாம் இதுக்கு நிறைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஒட்டி சங்கராச்சாரியார் நிறைய பரா பூஜா நிற்குணமானச பூஜான்லாம் எழுதியிருக்கார் பூஜை இல்லைங்கிறதுக்காக அந்த வாசனை நமக்கு நிறைய உண்டு இந்த பூஜா வாசனா அந்த வாசனை கோகணமே அதுக்காக நிறைய அதனால தான் நிறைய பண்ண வேண்டும் அந்த வாசனை நல்ல வாசனை இல்லாட்டி துர்வாசனை வந்து சேரும் இருக்கட்டும்னு பரவாயில்லைன்னு வச்சுக்கணும் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் மேலும் ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்ப்போம் எனக்கு வகுப்பை முடிக்க முடியலனா கொஞ்சம் க்ளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் க்ளாஸை கூட்டுவேன் அதுக்கு வேறு வழி இல்லை பார்ப்போம் நாளைக்கு நாலானிக்கு ரெண்டு நாள் இருக்குது வியாழக்கிழமையோடு காலையிலே வகுப்பை நாம் பூர்த்தி செய்ய போகிறோம் இதனால் காலம்பறை ஏழு முதல் எட்டு மணிக்குள்ளே பூர்த்தி பண்ணிட்டோன்னா மற்ற ப்ரோக்ராம்கள் சௌரியமாக இருக்கும் நினச்சின்னு இருக்கேன் பார்ப்போம் இந்த ஸ்லோகங்கள் பொறுத்து அர்த்தம் சொல்கிறேன் அப்புறம் எப்படி ஓம் அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறு ஒன்றும் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரிநாசிகி